வணக்கம் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தேசிய நெடுஞ்சாலை எண் 45 ஐந்து சென்னை மற்றும் திண்டுக்கல் ஆகிய இரண்டு நகரங்களை இணைக்கின்றது இரண்டு டைனமோவை கண்டுபிடித்தவர் மைக்கேல் பெரடே என்பவர் மூன்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது அடிப்படை உரிமைகளில் சமத்துவ உரிமையில் பிரிவு பதினான்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சிபிஎஸ்இ யின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு அனைத்து வீட்டு விநியோக சேவைகளுக்கும் டிஜிட்டல் கட்டணம் செலுத்த வேண்டிய நகரம் எது மூன்று சாம்பியன் போர்ட்டல் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்